நேர வணக்கம் தினம் ஒரு தொளிக்காக உங்களால் மீது சப்பாத்திக்கு மாவு பெசையறதுக்கு முன்னாடி கையில சிறிது உப்பை தடவிக்கிட்டு மாவு பிசைஞ்சோன்னா சப்பாத்தி மாவு கையில ஓட்டவே ஓட்டாது ட்ரை பண்ணி பாருங்க